ஹதீஸ் அறுபத்தி ஒன்று இப்னு உமர் ரதியுல்லாமல் கூறியதாவது மரங்களில் இப்படியும் ஒரு வகை மரம் உண்டு அதன் இலை உதிர்வதில்லை அது முஸ்லிமுக்கு ஊமையாகும் அது என்ன மரம் என்பதை எனக்கு அறிவியுங்கள் என நம்பி செல்லும் அலை செல்லம் அவர்கள் கேட்டார்கள் அப்போது மக்களின் எண்ணங்கள் நாட்டு மரத்தின்பால் திரும்பியது நான் அதை பேரீச்சை மரம்தான் என்று கூற கொண்டு அதை சொல்லாமல் விட்டேன். பின்னர் அல்லாஹுவின் தூதரே அது என்ன மரம் என்று எங்களுக்கு அறிவியுங்கள் என தோடர்கள் கேட்டார்கள் அதற்கு அவர்கள் பேரீசை மரம் என்றார்கள்